அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு மெய்யன்பர்களே உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவோம் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தை மனதிலே வைத்து கொண்டு திருக்குறள் வாக்களையெல்லாம் சில தலைப்புகளின் கீழ் ஒழுங்குபடுத்தி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இதற்கு முந்தைய வகுப்பிலே இதை பற்றி சொல்லி இருக்கிறேன் உறவு நலத்தில் இல்வாழ்க்கையை பற்றி இப்பொழுது எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இல்வாழ்க்கை அப்படின்னு சொன்ன ஒரு மனிதன் அதாவது மனித உடலிலே வாழ்கின்ற உயிர்கள் ஆண் மனித உடம்பை பெற்றிருக்கிற உயிர்கள் பெண் மனித உடம்பை பெற்றிருக்கிற உயிர்கள் எல்லாம் பாலுணர்ச்சியை நெறிப்படுத்த வேண்டி அதே சமயம் சமூகத்திலே தலைமுறை தலைமுறை எல்லோரும் அமைதியுடன் இன்புற்றிருக்க வேண்டி சில நெறிமுறைகளை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் அதிலே இந்த குடும்ப அமைப்பு என்பது மிக உயர்ந்ததொரு விஷயம் மனிதனுடைய நாகரீகம் மேன்மை எல்லாவற்றுக்கும் இந்த குடும்ப அமைப்பு தான் மிக முக்கியமானது நம்முடைய பாரத நாட்டிலே உலகமெங்கும் இருந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் ஆனாலும் குறிப்பாக நம்முடைய பாரத நாட்டிலே குடும்ப வாழ்க்கை என்பது முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது அது எந்த வர்ணத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி எந்த மொழியை பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி இந்த இந்து மதத்திலே மற்ற மதங்களில் பற்றி நான் இங்கே சிந்திக்க முடியாது ஏனென்றால் அதற்கும் இதற்கும் தொடர்பு இல்லை ஹிந்து மதத்திலே குடும்ப அமைப்பு என்பது மிக உயர்ந்தது இந்த குடும்ப அமைப்பு என்பது அப்புறம் தொழிலுக்கென்று இந்த வர்ண தர்மங்கள் தனி மனிதனுடைய மேன்மைக்காக இருக்கக்கூடிய இந்த ஆசிரமங்கள் ஆசிரமத்துலதான் ஒன்று குடும்பம்ங்கிறது இதுதான் ரொம்ப முக்கியம் மாணவ பருவம் மாணவ பருவத்தை தான் பிரம்மச்சரிய ஆசிரமம்னு சொல்றோம் கிரகஸ்த ஆசிரமம் அப்படிங்கறதத்தான் தமிழ இல் வாழ்க்கைன்னு சொல்றோம் ஒரு ஆணும் பெண்ணும் ஒன் ஒருங்கிணைந்து வாழ்கின்ற வாழ்க்கை அது ஒரு பெரிய தவமாகவே கருதப்படுகிறது திருவள்ளுவர் தேவ் தவ வாழ்க்கைக்கு நிகராக பேசுகிறார் இயல்பினான் இல்வாழ்வான் என்பான் முயல்வாருளெல்லாம் தலை என்கிறார் அதை பற்றி நாம் பிறகு பார்க்கலாம் இந்த குடும்ப வாழ்க்கை என்பது மிக முக்கியமான ஒன்று இதை பற்றி நாம் இங்கே நிறைய சிந்திக்கப் போகிறோம் இதில் உறவு என்பது ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ்கின்ற வாழ்க்கையில் உறவு சிறப்பாக இருக்க வேண்டும் இந்த காலத்திலே என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது எத்தனை மன முறிவுகள் நிகழ்கின்றன நமக்கு தெரியும் அதற்கு காரணம் இந்த திருக்குறளினுடைய இந்த இல்வாழ்க்கை அதிகாரத்தை அறியாமையே ஆகும் அடிப்படையாக பல நூல்கள் இருக்கின்றன எண்ணற்ற நூல்கள் நம்முடைய இந்து மத சாஸ்திரங்களிலே இருக்கின்றன ஆக நாம் இந்த ஒரு அடிப்படையான விஷயத்தை தெரிந்து கொண்டு இந்த குரட்பாக்களை நாம் படிக்கலாம் பரிமேலழகர் சொல்லுகிறார் அதாவது மனையாளோடு கூடி வாழ்கின்ற சிறப்பை பற்றி இந்த அதிகாரம் பேசுகிறது இல்வாழ்க்கை நிலையானது அறம் செய்வதற்குரிய இல்லறம் துறவரம் என்னும் இருவகை நிலைகளுள் இது முதலாவதாக இருப்பதால் அரண் வலியுறுத்தலுக்கு பிறகு இது அமைக்கப்பட்டது அப்படின்னு பரிமேலழகர் சொல்லியிருக்கிறார் ஏன்னா இதுக்கு முன்னால் அரண் வலியுறுத்தல் பத்து குரட்பாக்கள் இருக்கு இந்த அறம் ரொம்ப முக்கியம் அறத்தினால நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் பெற முடியும் என்கிறார் திருவள்ளுவர் அறத்தை விட்டுவிடக்கூடாது அறத்தைத்தான் மேற்கொள்ள வேண்டும் என்கிறார் எப்படியெல்லாம் அறம் செய்ய முடியுமோ தர்மத்தை கடைப்பிடிக்க முடியுமோ அறம் தர்மம் என்று இரண்டுக்கும் ஒரே பொருள்தான் நான் கொள்கிறேன் தமிழ்நாட்டில் சில பேர் தமிழர்கள்ங்கிற பேரில் அறம் வேறு தர்மம் வேறு என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு என்ன ஆதாரம் என்ன பிரமாணம்ங்கிறது அவங்க தெளிவா சொல்றது இல்லை ஆக செய்ய விரும்புன்னு சொன்னா புண்ணியம் செய்யறதுக்கு ஆசைப்படுன்னு அர்த்தம் அது மாத்திரம் இல்லை மனசை சுத்தப்படுத்துறது தான் அறத்தோட நோக்கம் மனசுல இருக்கக்கூடிய மாசுகளை பற்றின விளக்கம் அப்புறம் அறத்தினால் வரக்கூடிய பிரயோஜனம் அறத்தை விடாமல் செய்ய வேண்டும் அறம் வந்து பிறவிகள் தோறும் பயனை தரும் அறத்தினாலதான் உண்மையில ஒரு மனிதனுக்கு இன்பம் பொருளோ புல நிலைத்தது கிடையாது அப்படின்னு சொல்லி எப்படி இருந்தாலும் அறத்தைத்தான் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அரண் வலியுறுத்தல சொல்லி இருக்கிறார் அதன் அடிப்படையில இங்கே தொடங்குகிறார் முதல்ல குரப்பாக படிப்போ இல்வாழ்வான் என்பான் இயல் மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை இல்வாழ்வான் என்பான் இல் வாழ்வான் என்பான்னா என்ன அர்த்தம்னா இல்லறத்துல கூடி வாழ்கின்றவன் இல்னா என்ன அர்த்தம் வீடு வாழ்வான்னா என்ன அர்த்தம் வீட்டில் வாழ்கின்றவன் அர்த்தம் வீட்டில் வாழ்கின்றவன் அதாவது மனைவியோட சேர்ந்து வாழ்கின்றவன் அவனுக்கு என்ன குடும்பத்தில் அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு நோக்கம் என்ன வீட்டுல இருந்து மனைவியோட சந்தோஷமாக இருக்கிறது தான் குறிக்கோளான்னா அப்படி இல்லை கணவனும் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து அந்த உடல் உணர்ச்சி பாலுணர்ச்சிகளைக்காக இல்லை குடும்பம்ங்கிறது அவர் சொல்கிறார் வீட்டில் இருந்து உணவை சமைத்து தயார் செய்து மாணவர்களுக்கும் துறவு வாழ்க்கை வாழ்கின்றவர்களுக்கும் அவர்களுக்கெல்லாம் உதவி செய்கிறது இயல்புடைய மூவர்க்கும் இயல்புன்னு சொன்னால் அறத்தின் இயல்பை உடைய மூவர்கள் அதாவது மாணவ பருவத்தில் இருக்கிற பிரம்மச்சாரிகள் அப்புறம் வானப்பிரஸ்தர்கள் தவ வாழ்க்கையை மேற்கொள்கிறவர்கள் முற்றும் துறந்தவர்கள் தவ வாழ்க்கையிலையும் ஆண் பெண் இருப்பார்கள் இருக்கலாம் ஆன முற்றும் துறந்த முனிவர்கள் இவர்கள் மூவருக்கும் உணவை அளிக்க வேண்டிய பொறுப்பு இல்வாழ்பவனுக்கு இருக்கிறது அதை இங்கே சொல்லி இருக்கிறார் தொடர்ந்து நாம் சிந்திப்போம் இந்த நிறைவு செய்கிறேன் அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம் தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான